அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் மூன்றாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி போனூர் சம்பத்கிரி நரசிம்மகுகையில் நமது சுவாமிகள் தங்கியிருந்த போது அவருக்கு கைங்கரியம் செய்து வந்த பக்தர்களுள் முக்கியமானவர்கள் தாதாசிங் ஹரிசிங் தேவராஜ நாயக்கர் என்பவர்கள் ஆவார்கள் அங்கு இருக்கும்போது உணவு அருந்திய பின் தாதாசிங் ஹரிசிங் என்பவருடன் இரவோடு இரவாக அண்ணாமலைக்கு நடந்து சென்று விருப்பாட்சி குகையில் ரமணரை சந்தித்து உரையாடி திரும்புவார் என்றும் அருணாச்சலத்தில் சில நாட்கள் தங்குவது உண்டு என்றும் காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகள் பகவான் ரமணரிடம் வருவதற்கு முந்தைய காலம் அது என்றும் நமது குரு கூறியிருக்கிறார் ஆகவே அவர் ரமணரை விருப்பாட்சி குகையில் சந்தித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்திருக்க வேண்டும் திருவருணையில் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்த அருணகிரிநாதரின் விழா துவக்கி வைப்பதற்காக முந்தைய தினமே ஞானானந்தர் வடக்குமறை ஸ்ரீ அப்பண்ணா சுவாமிகளுடன் அங்கு சென்றார் அன்று பிற்பகல் ஒரு மணிக்கு ரம விஜயம் செய்து அங்கு ஆசி கூறுங்கால் அவருக்கும் ரமணருக்கும் இருந்து வந்த தொடர்பை குறிப்பிட்டார் ரமண பகவான் விருப்பாட்சி குகையில் வசித்த போது சம்பத் கிரியிலிருந்து அங்கு வந்து இரவு காலங்களில் சந்தித்ததாகவும் அந்த காலத்தில் தத் துவம் பத சோதனைகள் முடித்து பகவான் அசி பதத்தில் அமர்ந்திருந்தார் என்றும் பற்பல அனுபூதிகளை பற்றி பேசி தீர்மானித்தது உண்டு என்றும் கூறினார்கள் உதாரணமாக ஜீவன் முக்தி நிலையை பற்றி பேசுங்கள் ஜீவன் முக்தன் அந்நிலையிலேயே பின்னர் விதேக நிலை என அடைவதில்லை என்று பகவான் ரமணர் கூறியது ஸ்ருதி யுக்திகளுக்கு நன்கு பொருந்தியது என்றும் விளக்கினார்கள் பகவானின் மகா நிர்வாணத்திற்கு மூன்று நாட்கள் முன் சித்தலிங்க மடத்தில் தமக்கு தோன்றியவாறு அவரது கைவல்ய காலத்தை குறிப்பிட்டு பல பக்தர்களுக்கு தெரிவித்து பகவானை ஸ்தூல வடிவில் காண விழைவோர் அந்த வேலைக்குள் சென்று காணலாம் என்று கூறியுள்ளதை அறிவித்தார்கள் ஸ்ரீ ரமணர் தற்போதும் சுத்த சைத்தன்ய சுரூபமாய் ரமணாசிரமத்திலும் வேறு எங்கும் தம்மை நினைத்தோர்க்கு எல்களிலும் உதவி வருகிறார் என்றும் ஆசிரமவாசிகள் ரமண பகவானின் இதயம் ஒப்ப அருள் பணியாற்றி பகவத்கிருப்பையை அடைந்து ஜென்ம சாப்பல்யமான சாந்தி நிலையை பொருந்த வேண்டும் என்றும் ஆசீர்வாத பூர்வமாக இனியதோர் சொற்பொ ஜீவ ஈஸ்வர ஜெகத் விளக்கம் பிறவி பயன் என்ற நமது சுவாமிகளின் அருள் உரைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் கவியோகி சுதானந்த பாரதியார் அதன் முன்முறையாக உள்ள ஞானானந்தரின் சரித்திர சுருக்கத்தில் தாம் அவரை கொல்லிமலையிலும் திருவருணையிலும் சந்தித்ததாக கூறியுள்ளார் நான் கொல்லிமலையில் தவம் செய்து கொண்டிருந்தேன் அங்கு சிறுவயதில் எனக்கு யோக தீட்சை அளித்த ஞான சித்தரை சந்தித்தேன் ஒரு மாதத்திற்கு பிறகு ஞானநந்தர் வருவார் என்று உரைத்து அவர் திடீரென்று இமாலயத்துக்கு சென்று விட்டார் நான் சேந்தமங்கலத்தில் சுயம்பிரகாச அவதூத சுவாமிகளின் குகையில் தியானம் செய்து கொண்டிருந்த போது ஞானானந்தரை முதன் முதலில் சந்தித்தேன் நாங்கள் மூவரும் கொல்லிமலையில் அரப்பனீஸ்வரர் கோவிலில் தங்கி பலாப்பழமும் தேனும் உணவாக கொண்டு ஒரு வாரம் தங்கினோம் அப்போது அப்போதுதான் பாரத சக்தி மகா காவியம் என்னும் எனது தலைசிறந்த இலக்கிய படைப்பு மனதில் உருவாகியது பராசக்தி மகாகாவியத்தில் சிவகிரி படலத்தில் ஞானானந்தரே வருணித்துள்ளேன் அவரது புன்னகியும் தெலுங்கிலும் இந்தியிலும் அவர் பேசிய இனிய சொற்களும் என்னை மிகவும் கவர்ந்தன ரமணாசிரமத்தில் ரமண மகர்ஷி திருவடி நிழலிலும் விருபாக்சி குகையில் இருந்தபோதும் மீண்டும் ஞானானந்தரை சந்தித்தேன் நான் ஆசிரமம் அருகில் உள்ள குளத்தின் நீரில் மிதப்பது உண்டு அதை கண்ட ஞானானந்த சுவாமிகள் ஆத்ம என்னும் ஜனத்தில் மிதப்பாயாக என்றார் நான் அரவிந்தாசிரமத்திற்கு திருவண்ணாமலையிலிருந்து புறப்படும்போது ஞானானந்தரும் என்னுடன் ரயில் நிலையத்திற்கு வந்தார் சேஷாதிரி சுவாமிகள் வழியில் எங்களை பார்த்து உயர உயர போ மேலே மேலே போம் ஓம் என்று ஆசி வழங்கினார் ஞானானந்தரோ ஆழ்ந்தும் போ என்று அளி அருளினார் நான் யோக ஆழ்ந்திருந்தேன் திருவருள் எனது வாழ்க்கை இலட்சியத்தை பூர்த்தி செய்ய வைத்தது பராசக்தி மகாகாவியம் வெளியிடப்பட்டது எனது புத்தகங்களும் பாட்டுகளும் பிரசித்தமாயின பல தேசங்களில் இருந்து அழைப்புகள் வந்தன வடலூரில் யோக சமாஜம் நிறு நிறுவி அதன் தலைவராக குருகுல பொறுப்பு ஏற்ற போதும் ஞானானந்தரை சந்தித்தேன் பாண்டிச்சேரி சுவாமிகள் புதுவையில் சில காரம் வசித்தார் அப்போது ஸ்ரீ அரவிந்தரை இரவில் கடற்கரையில் சந்தித்து ஆன்மீக விஷயங்களை பற்றி உரையாடி வந்தது உண்டு என்று அவரே கூறியிருக்கிறார் பிற்காலத்தில் ஸ்ரீ அரவிந்த ஆசிரமம் அன்னை அவர்களும் தம் பக்தர்களை சுவாமிகளின் தரிசனத்திற்காக சித்தலிங்க மடத்துக்கும் தபோவனத்துக்கும் அனுப்பினார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இது ஸ்ரீ அரவிந்தர்க்கும் ஞானானந்தர்க்கும் உள்ள பரஸ்பரமான பெரும் நன்மதிப்புக்குச் சான்றாகும் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் தமது சுயசரிதையில் பாரதி அறுபத்தி என்பதில் குள்ளச்சாமி என்று மகானின் புகழ்பாடு இருக்கிறார் அவரை தரிசித்து உபதேசம் பெற்றதையும் கூறுகிறார் ஞானானந்தரும் உருவத்தில் குள்ளமாயிருப்பார் யமனை கொன்றான் காயக்கற்பம் செய்துவிட்டான் அவன் வாழ்நாளை கணக்கிட்டு வயது விரைப்பார் யாரும் இல்லை என்று அவரது நெடிய பிராயத்தையும் ஞானகங்கை தலைமுடி மீது ஏந்தி நின்றான் பரமசிவன் போல் உருவம் படைத்தன்னே என்பதால் அச்சமயம் அவர் ஜடாமுடி தரித்திருந்ததையும் செம்புரு நல்ல அஷ்டாங்க யோக சித்தி சேர்ந்தவன் என்பதால் யோக சித்திகளையும் குறிப்பிடுகிறார் மேலும் அவர் அதிகம் பேச விரும்பாது இருந்தார் வாசியை நீ கும்பகத்தால் வலியை கட்டி என்று தொடங்க இம் பாடலில் கூறப்பட்டது போல் குரு மொழிகள் எல்லாம் நமது குருநாதரின் வசனங்களாகவே காண்பதால் பல பக்தர்கள் குள்ளச்சாமி ஞானானந்தர்தான் என்று நம்புகிறார்கள் சுவாமிகளே பாரதியாரே உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் திருவருணை வழக்கறிஞர் ரங்காச்சாரி ஏன் இந்த பாரதி என்ன அந்த பாரதியையே சுவாமிக்கு தெரியுமே என்று குருநாதன் பதிலளித்து விட்டார் சுப்பிரமணிய பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை புதுவையில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தான் ஸ்ரீ அரவிந்தர் புதுவைக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலத்தில் பாரதியாரையும் ஸ்ரீ அரவிந்தரையும் சுவாமிகள் புதுவையில் சந்தித்திருக்கலாம் அந்த பாரதியாரையே என்று குறிப்பிடப்பட்டவர் நந்தனார் சரித்திர கீர்த்தனை இயற்றிய ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாரதியார் சுவாமிகள் எண்பது தொண்ணூறு ஆண்டுகளாக தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தங்கி தன்பால் வரும் பக்தர்களுக்கு அருள் வழங்கி வந்தார்கள் என்பதில் ஐயமில்லை தமது சஞ்சாரத்தில் எங்கெங்கு எவ்வளவு காலம் தங்கினார்கள் தவம் ஏற்றினார்கள் என்பன போன்ற விவரங்கள் தெளிவாக தெரியவில்லை அவர்கள் தங்கிய இடங்களில் கல்லக்குடி திற்காலத்தில் டால்மியாபுரம் ஆட்டியாம்பட்டி சித்தலிங்க மடம் ஸ்ரீ ஞானானந்த தப்பவனம் முக்கியமானவை கோவைக்கு அருகே சூலூர் ஸ்ரீமுஷ்ணம் பெரம்பலூர் தாலுகாவில் அணுக்கூர் என்ற இடங்களில் சுவாமிகள் தங்கியதை பற்றி சில குறிப்புகள் கிடைத்துள்ளன சத்குருநாதர் ஓரிடத்தில் தமது வாசத்தை முடித்த பிற பிறகே மற்றொரிடத்திற்கு சென்றதாகவும் சொல்ல முடியாது இந்த நூற்றாண்டு ஆரம்பத்திலிருந்தே சித்தலிங்க மடம் இரண்டு இடங்களிலும் பக்தர்களுடன் ஒரே சமயத்தில் தொடர்பு கொண்டு பலகாரம் தங்கியதாகவும் ஆட்டையாம்பட்டியில் ஆசிரமம் கட்டுவதற்கு முன்னரே சித்தலிங்க மடத்திற்கு அடிக்கடி வந்து போய்கொண்டிருந்ததாகவும் தெரிகிறது ஆட்டையாம்பட்டியில் தங்கியிருந்த காலத்திலேயேதான் சூலூரில் ஆசிரமம் கட்டுவதற்காக நிலம் வழங்கப்பட்டதையும் கள்ளக்குடிக்கு சென்று வந்ததையும் குறிப்புகளிலிருந்து நாம் காணலாம் இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் காண்போம்